வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் மாதம் பதினேழாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கேப்டன் நட்டனியல் பால்மர் அவர்கள் அண்டார்டிகாவை அடைந்த முதலாவது அமெரிக்கர் என்ற பெருமையை பெற்றார் இவரது நினைவாக அப்பகுதிக்கு பால்மர் பெனிஸ்வலா பால்மர் குடாநாடு என பெயரிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஈக்வெடார் மற்றும் வெனிஸ்வேலா ஆகிய நாடுகள் கிரேட் கொலம்பியாவிலிருந்து பிரிந்தன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எகிப்தில் நடுநிலக்கடல் மெரிட்டேனியன் சீ செங்கடலையும் இணைக்கும் சூயஸ் கால்வாய் திறக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பெஸ்ட் புடா ஒபுடா ஆகிய நகரங்கள் இணைக்கப்பட்ட புடாபெஸ்ட் நகரம் ஹங்கேரி நாட்டின் தலைநகராக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சூறாவளி மற்றும் வெள்ளம் காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டது நூற்று வீடுகளை இழந்தனர் நிவாரண நிதியம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்கா சோவியத் ஒன்றியத்தை அங்கீகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செக் நாட்டில் நாசி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை அடுத்து ஒன்பது மாணவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் வதை முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர் இந்நாளிலிருந்து அனைத்துலக மாணவர் தினம் பல நாடுகளில் நினைவு கூறப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அமெரிக்க அறிவியலாளர்கள் ஜான் பார்டின் மற்றும் வால்டர் பிராட்டென் ஆகியோர் டிரான்சிஸ்டரின் முக்கிய இயல்புகளை கண்டறிந்தனர் இருபதாம் நூற்றாண்டின் மின் புரட்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி அவர்கள் வாஷிங்டன் டல்லஸ் சர்வதேச விமான நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் நிலையிலான பேச்சுவார்த்தை ஃபின்லாந்தின் ஹெல்சிங்கி நகரில் நடைபெற்றது தரப்பிலும் ஆயுதங்களை குறைப்பது தொடர்பான தொடர்பான விவகாரம் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவில் இடம்பெற்ற மானுவர் போராட்டம் காவல் காவல்துறையினரால் நசுக்கப்பட்டது ஆனாலும் இந்நிகழ்வு பின்னர் டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் கம்யூனிச அரசை கவிழ்க்க ஆரம்பமாக அமைந்தது இரண்டாயிரமாவது ஆண்டு ஆல்பர்டோ பிஜுமோரி அவர்கள் பெருநாட்டின் அதிபர் பதவியிலிருந்து அகற்றப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவின் லூனாகட் என்ற தானியங்கி ரோபோ ரிமோட் மூலம் இயங்கும் ரோபோ சந்திரனில் தர தரையிறங்கியது தொலைவில் இருந்து இயக்கக்கூடிய தானியங்கி ஒன்று வேறொரு உலகத்துக்கு அனுப்பப்பட்டது இதுவே முதல் முறையாகும் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோய் செரோ ஹோண்டா ஹோண்டா நிறுவனத்தை ஆரம்பித்த ஜப்பான் பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சி இலக்குவனார் தமிழக தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க வேளாயுதம் ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெமினி கணேசன் தமிழ் திரைப்பட நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கமில் ஸ்வெலபெல் செக் நாட்டு தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பி சி சேகர் மலேசிய தமிழ் வேதியியலாளர் ரப்பர் தொழிலை நவீனமயப்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரேம்ஜி ஞானசுந்தரம் இலங்கை எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கோகிலா மகேந்திரன் ஈழத்து ஆஸ்திரேலிய எழுத்தாளர் நாடக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரோஜா செல்வமணி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கீர்த்தி ரெட்டி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூசுப் பட்டான் இந்திய கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு லாலா லஜபதி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிரா அல்பாசா பிரான்ஸ் இந்திய ஆன்மீக தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருச்சி லோகநாதன் தமிழ் திரைப்பட பின்னணி பாடகர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பி விருத்தாச்சலம் தமிழக தமிழறிஞர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பால் தாக்கரே மகாராஷ்டிர இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பூரணி தமிழக எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திடீர் கண்ணையா நகைச்சுவை நடிகர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பித்துக்குளி முருகதாஸ் பக்தி பாடகர் இந்நாளின் சிறப்புகள் அனைத்துலக மாணவர் தினம் என்று